அன்னை சாரதையின் அன்புச் செல்வியரே செல்வர்களே ஜனவரி முப்பத்தி ஒன்று தை பதினேழு ஓய்வு வெறிபிடித்த குரங்குபோல் அலையும் எனக்கு ஒன்பொருளே ஓய்வு என்பது ஒரு காலம் உண்டாகாதோ கடமை நின்று விலகுவது ஓய்வாகாது கடமையை யாண்டும் முறையாக முயன்று செய்ய வேண்டும் மனத்தகத்து தொல்லைப்படாதிருப்பதே ஓய்வு தொல்லையானது மனதை தேய்த்துவிடுகிறது துன்பத்தைது மேலும்லும் வளர்க்கிறது அலுவல்களுக்கு இடையில் அமைதியான மனம் உடைத்திருப்பது ஓய்வு அல்லல் படுத்துபவைகளை முன்னிட்டு மனம் அசையாதிருப்பது ஓய்வு வேலை செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் ஆவல் கொள்ளாதிருப்பது ஓய்வு தூங்காமல் தூங்கி சுகப்பெருமான் நின் நிறைவில் நீங்காமல் நிற்கும் நிலை பெறவும் காண்பேனோ தாயுமானவர் ஓய்வு எல்லாரும் விரும்பக்கூடியது ஓய்வு ஓய்வு உறக்கம் இதெல்லாம் அப்படி விரும்பத்தக்கவையாக கருதப்படுகிறது ஆனால் எல்லாராலையும் ஓய்வாக இருக்க முடியறதில்லை அதுக்கு புற சூழல்களையும் மற்றவர்களையும் காரணம் சொல்கிறோம் ஆனால் எது உண்மையான ஓய்வு ஓய்வு பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சுவாமிஜி இங்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றார் என்னென்னு பார்ப்போம் வெறி பிடித்த குரங்கு போல் அலையும் எனக்கு நான் எப்படி இருக்கிறேன் என் பக்குவம் எப்படி இருக்கிறது என் மனம் என்ன நிலையில் இருக்கிறது வெறிப்பிடித்த குரங்கு போல் அலைகிறது அப்படிப்பட்ட எனக்கு ஒன்பொருளே ஓய்வு என்பது ஒரு காலம் உண்டாகாதோ எனக்கு ஓய்வுங்கிறதே கிடைக்கவே கிடைக்காதா இப்படி மனசு வேதனையோடு அலைந்து திரிகிறது என்ன செய்வது நாம சாதாரணமா என்ன நினைப்போமோ அதை இங்கு சொல்லிருக்காங்க ஆனா நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்து சொல்கிறார் கடமையினின் விலகுவது ஓய்வாகாது எடுத்த எடுப்புல நம்முடைய அடிப்படையான கருத்தையே அப்படி அறுத்திருந்து விடுகிறார் ஓய்வுன்னா என்ன நினைக்கிறோம் வேலை இல்லாமல் இருக்கிறது ஓய்வு சுவாமிஜி சொல்றாங்க கடமையிலிருந்து விலகுவது ஓய்வு ஆகாது பின்ன எது ஓய்வு கடமையை யாண்டும் முறையாக முயன்று செய்ய வேண்டும் அதுதான் நம்மளுக்கு பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை சின்ன சின்ன காரணங்கள் தடைகள் பிரச்சனைகள் வந்த உடனே கடமையை விட்டுடணும்னு நினைக்கிறோம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கடமையை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வச்சா கூட பரவாயில்ல ஸ்ட்ரைக் பண்றதுன்னு ஒன்று செய்கிறோம் பாருங்க ஸ்ட்ரைக் பண்றதுன்னு வி ஸ்ட்ரைக் ஒர்க் விக் வேலையை நிறுத்தி விடுகிறோம் அதுதான் வேலை நிறுத்தம்னு தமிழில் சொல்கிறோம் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இது எவ்வளோ இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறது பொதுவாக ஆகிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஓய்வுக்காக வேலையை நிறுத்தி வைப்பதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய தப்பாவே தெரியல ஆனால் சுவாமிஜி சொல்கிறாங்க இல்லை நீ வேலையை விடுவது ஓய்வில்லை அப்படிங்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் கடமையை யாண்டும் முறையாக முயன்று செய்ய வேண்டும் உனக்கு கடமை இருக்குன்னா முறையாக செய்யணும் முயன்று செய்ய வேண்டும் முயன்று முழு முயற்சியும் எடுத்து செய்ய வேண்டும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா லீவிங் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்டு மண்ணை உழும்போது இது நல்லா அடியில் புதர்ந்துருக்கிற கல்லையும் கூட புரட்டி போட்டு அதை நல்லா எடுத்து பாத்துடுறோம் அதை மாதிரி எதையும் விட்டு வைக்காம என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் எடுப்பது அப்படி செய்யணுமா கடமைய சும்மா செஞ்சா போறாது ஏனாதானோன்னு செய்யக்கூடாது முழுமையாக முயன்று செய்ய வேண்டும் அப்புறம் அப்ப ஓய்வுங்கிறதுக்கு இடமே இல்லையா செய்து கொண்டே இருக்கணுமா மனத்தகத்து தொல்லைப்படாது ஓய்வு ஓய்வுனா என்னன்னு சொல்லிட்டாங்க சுவாமிஜி மனத்தகத்து தொல்லைப்படாது இருப்பது மன அமைதியை குலைப்பது எது நாம மனதில் கொள்ளக்கூடிய கவலைகள் எதிர்பார்ப்புகள் அது நிறைவேறாம போயிடுமோங்கிற பயங்கள் இதெல்லாம் தான் நம்முடைய அமைதியை குலைக்கிறது ஓய்வை கெடுத்து விடுகிறது அதனால நீ ஓய்வா இருக்கணும் நினைச்சீன்னா வேற நடந்தாலும் மனசுல தொல்லப்படாம இரு அப்படிங்கிறாங்க தொல்லையானது மனதை தேய்த்து விடுகிறது தொல்லைப்படுவதுன்னு ஒரு சங்கடப்பட்டு கொண்டே இருப்பது ஏதோ ஒண்ணு மனசுல ஒரு கவலை அரிக்கிறது ஒரு பயம் அரிக்கிறது ஒரு சோகம் உள்ளத்தை பிடித்துக் கொள்கிறது அப்படிக்கு இடம் கொடுக்காதே அத்தகைய மனநிலைக்கு அதாவது கவலை சோக்கம் பயம் எதிர்பார்ப்பு இதுகளெல்லாம் மனச அறிப்பதற்கு இடம் கொடுத்து விடாதே தொல்லை மனதை தேத்து விடுவது மட்டும் இல்லையா வேற என்ன செய்கிறதா துன்பத்தை அது மேலும் மேலும் வளர்க்கிறது ஏற்கனவே ஏதோ ஒரு கஷ்டமருக்கு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ அதை மனசுல இன்னும் கவலை ஆத்திரம் ஏன்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்க மேல ஒரு அதிருப்தி இதெல்லாம் வளர்த்து கொண்டினா என்னாகும் துன்பம் மேலும் மேலும் வளரும் அப்ப எப்படி ஓய்வா இருக்கிறது அலுவல்களுக்கு இடையில் அமைதியான மனமுடைத்திருப்பது ஓய்வு உலக வாழ்க்கையில நம்மளால இந்த கடமைகளிலிருந்து காரியங்களிருந்து கர்மங்களிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இயற்கையே இந்த உலகமே கர்ம பூமி கர்மம் செய்வதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் இங்கு வந்த பிறகும் கடமை செய்ய மறுத்தால் நாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நாமே தடைபோட்டுக் கொள்கின்றோம் கொள்ளுகின்றோம் அதனால இங்கு கடமையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத அப்ப எப்படி ஓய்வு பெறுவது அலுவல்களுக்கு இடையில் அமைதியான மனம் உடைத்திருப்பது ஓய்வு இன்னொரு இடத்துல சுவாமிஜி அழகாக ஓய்வுக்கு விளக்கம் கொடுப்பாங்க ஒரு கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவன் அது பூர்த்தியான உடனே வேறு விதமான ஒரு காரியத்தை செய்த அது அவனுக்கு ஓய்வாகிவிடும் உதாரணமா ஒருத்தன் வந்து மனோ முயற்சி அதிகம் தேவைப்படுகின்ற படிப்பது சிந்திப்பது எழுதுவது இது போன்ற காரியங்கள் செய்யறாங்கன்னு வச்சுப்பான் அதே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா அவங்களுக்கு ஓய்வுங்கிறது என்ன சும்மா உக்காந்து இருக்கிறது இல்லை அது ஓய்வில்லை அப்ப என்ன செய்யணும்னா உடல் உழைப்பில் ஈடுபடும் உடல் உழைப்பில் ஈடுபடும் போது இப்போ மூளைக்கு நீ ஓய்வு கொடுத்து விடுகிறாய் மனதினுடைய ஒரு சிறு பகுதியை பயன்படுத்திக் கொள்கின்றாய் வேலை நடக்கிறது உடலுக்கு உழைப்பு வந்து விடுகிறது ஓய்வு கிடைத்து இப்படி உடல் உழைப்பு அதிகம் பண்ணுகிறவன் என்ன செய்யணும் கொஞ்சம் படிக்கணும் தூக்கம் வந்துருதா கொஞ்சம் தூங்கிட்டு திரும்ப எழுந்து படிக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப தேவைப்படும் போது இறங்க வேண்டும் இப்படி நாம் செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மையை மாற்றி அமைத்துக் கொண்டாலும் நமக்கு ஓய்வு கிடைத்துவிடும் அதனால அலுவல்களுக்கு இடையில் அமைதியான மனம் உடைத்திருப்பது ஓய்வு காரியம் செய்யறதுங்கிறத தவிர்க்க முடியாது எப்படி அலையில்லாத கடல் இருக்க முடியாதோ அப்படி இந்த முக்குணமயமான பிரபஞ்சத்திலே செயல்கள் இல்லாமல் இருக்க முடியாது அதனால நீ என்ன பண்ணணும் செயலை நிறுத்தணும்னு நினைக்காதே செயல்களுக்கு நடுவிலே மனச அமைதிய அடுத்துபைகளை முன்னிட்டு மனம் அசையாதிருப்பது ஓய்வு இந்த உலகத்தில ஏதாவது ஒண்ணு நடக்கும் அது உனக்கு துன்பம் கொடுக்கும் அல்லல் படுத்தும் அதை முன்னிட்டு உன் மனது நிலை தடுமாறக்கூடாது அசையாதிருப்பது ஓய்வு அசைவரு மத்தி கேட்டேன் பாரதியார் அசைவுங்கிறது தன் நிலை பிறழுவது துன்பம் வந்தாலும் நீ உன் நிலையிலிருந்து பிசகாமல் இருக்க பழகிக்கொள் அப்படித்தான் உனக்கு ஓய்வு கிடைக்கும் நீ நினைக்கிற மாதிரி வேலையை விட்டுட்டா ஓய்வு வராது வேலை செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் ஆவல் கொள்ளாதிருப்பது ஓய்வு ஆவல் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் இப்படி நடக்கணுமே இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம வந்து குறிப்பா பலன் எப்படி இருக்கணும் நம்ம காரியத்துக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம் அந்த பலன்ல ரொம்ப ஆசையோட இது இப்படி நல்லா செய்யறேன் நல்லா செய்யறேன் அவங்க வந்து திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கும் பாருங்க அதுக்கு பேர் தான் ஆவல் அமைதியின்றி படபட போடு ஒரு எதிர்காலத்தை பற்றின கணக்குகள் போட்டுக்கொண்டே இருக்கும் மனசு அப்படி இல்லாமல் கடமையை செய்யணும் செய்திருமே மீறி பகவான் பார்த்து கொடுத்துப்பார் அப்படின்னு விட்டுட்டா அங்கே அமைதி அதனால வேலை செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் ஆவல் கொள்ளாது இருப்பது ஓய்வு அப்போ ஓய்வுனா என்னன்னு நமக்கு சுவாமிஜி விளக்கிட்டாங்க நாம நினைச்சு பார்க்காத சில விளக்கங்களவை முதல்ல நாம வந்து தொல்லைப்படக்கூடாது காரியம் செய்வதற்கு நடுவுலே மனத்தகத்து தொல்லைப்படாது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அலுவல்களுக்கு நடுவுல மன அமைதியை எப்படியாவது பாதுகாத்து வேண்டும் அப்புறம் துன்பம் கொடுக்கறவை இந்த உலகத்துல இருக்கத்தான் இருக்கும் அவற்றை முன்னிட்டு மனம் கலங்காதிருக்க வேண்டும் அப்புறம் வேலை செய்வதற்கு நடுவில் எதிர்காலத்தை பற்றியோ இந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய பலனை பற்றியோ கற்பனைகள் எல்லாம் ஆசையோடு ஆவலோடு செய்து கொண்டிருக்காமல் கடமையை செய்வதில் மட்டும் கருத்தை செலுத்த வேண்டும் இப்படி இருந்தால் மனம் ஓய்வு பெற்று அமைதியாக தெளிவாக நிம்மதியாக இருக்கும் தூங்காமல் தூங்கி சுகப்பெருமான் நின் நிறைவில் நீங்காமல் நிற்கும் நிலை பெறவும் காண்பேனோ தாய்மான்வருடைய காண்பேனோ என் கண்ணியில ஒன்று தூங்காமல் தூங்கி சாதாரணமா தூங்குவதுன்னா என்ன உடல் ஓய்ந்து படுக்கையில கிடைக்கிறது கண்மூடி சுற்றுலா என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் உள்ள போயிடுறோம் தனக்குள்ள அதுதான் தூக்கம் வெளியில் என்ன நடக்கிறது என்பதே தெரிகிறது ஆனா அப்படியும் தூங்கிடக்கூடாது ஆனா தூங்கவும் வேணும் தூங்காமல் தூங்கி புற உலகில் நிகழக்கூடியவை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம் அறியாமை இருக்கிறது அந்த அறியாமை எனக்கு வேண்டாம் தூக்கத்தை போல உலகை மறந்து இருக்க வேண்டும் ஆனால் தூக்கத்தில் இருக்கிற அறியாமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன அது தூங்காத துக்கம் தூங்காமல் தூங்கி சுகப்பெருமான் இறைவா உன்னுடைய ஆனந்த வடிவான இறைவன் உன்னுடைய நிறைவில் முழுமையில் நீங்காமல் நிற்கும் நிலை உன்னுடைய நிறை நிலையை விட்டு நான் பிசக கூடாது அதிலேயே ஒன்றித்து விட வேண்டும் மாறா அனுபூத்தி எனக்கு வாய்க்க வேண்டும் அத்தகைய பெருநிலையை உன்னுடைய சத்து சித்து சுகம் ஆகிய அந்த சச்சிதானந்த பெருநிலையை நான் பெற்று திரும்ப அதிலிருந்து விலகாதிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரிய நிலை என்றைக்கு கிடைக்க நான் பார்ப்பேன் என்று இயங்குவது போல நம்முடைய லட்சியத்தை நமக்கு சுட்டிக்காட்டி விடுகின்றார் தாயுமான சுவாமிகள் அத்தகைய ஓய்வு நமக்கு இருக்க வேண்டும் கண்மூடி தூங்கும்போது மட்டுமல்ல விழித்திருந்த அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதற்கு இடையிலும் நமக்கு உள்ளம் ஓய்வு பெற்று இருக்க வேண்டும் அத்தகைய நிலையை அத்தகைய நிலையை பெறுவதற்கான பக்குவத்தை இறைவன் நமக்கு கரணை கூர்ந்து தந்தருளுவானாக தொடர்ந்து அப்பெருநிலை நமக்கு வாய்ப்பதாகுக श्री शारदा महामाई की, ஷாரி ஜெ ஜீ சத்காத் மாராஜ की, ஜ